உடனே அவர் அதனை விட்டு நீங்கும் வகையில் என்று கூறட்டும் ஒருவர் தன் தோழரிடம் வா உன்னுடன் சூதாட்டம் விளையாடுகிறேன் என்று கூறினார் அவர் இப்படி கூறியதற்காக தர்மம் செய்யட்டும் என்று நபி சொல்லுள்ள கூறினார்கள் புகாரி நான்கு எட்டு ஆறு பூஜ்ஜியம் முஸ்லிம் ஒன்று ஆறு நான்கு ஏழு